அத்தியாயம் நூற்றி பதினொன்று தப்பத் அழிந்தது அளவற்ற அருளாளனும் நெகிரட்டு அன்புடையவனுமாகிய அல்லஹாவின் பெயரால் அபோலகபுடிய இரு கைகளும் அழிந்தன அவனும் அழிந்தான் அவனது செல்வமும் அவன் செய்தவையும் அவனை காக்கவில்லை கொழுந்து விட்டறியும் நெருப்பில் அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கருகுவார்கள் அவள் கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சமர கயிறு உள்ளது